வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில் மிக முக்கியமாக கொள்வது புத்தகம் பிடிப்பது புத்தகம் நாம் ஏன் படிக்க வேண்டும் தெரியுமா இந்த உலகத்திலேயே பற்றற்று வாழ்ந்து ஒழுக்க நிறையில் பற்றி எடுத்துரைப்பது புத்தகங்கள் மட்டுமே நமக்கு ஆகச்சிறந்த உதாரணங்கள் பல இருக்கின்றது உதாரணமாக சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கோமே சிலப்பதிகாரத்தில் இலங்கோடிகள் முக்கியமான மூவரை சுட்டுகிறார் அதில் முதலவர் கோவலன் கோவலன் ஒரு வாணிகன் மிக அழகாக மிக தெளிவாக வாழ்ந்து வருகிறார் ஏதோ சூழ்நிலை காரணமாக சில தவறுகளை செய்கிறார் ஆனாலும் கூட தன்னுடைய மனைவிக்கும் தான் தேடி சென்ற மாதுவிற்கும் றைக்கும் அவர் குறை வைத்ததில்லை இதைத்தான் சிலப்பதிகாரம் மிக அழகாக எடுத்து எது அதற்கடுத்தபடியாக கண்ணகி கண்ணகி கற்பில் சிறந்தவள் என்று இன்று வரை ஆனால் கண்ணகியினுடைய மகத்துவத்தை இளங்கோடிகள் மிகச் சிறப்பாக எடுத்து எம்புவர் உணர்ந்து படித்தால் நிச்சயமாக கண்ணகியை போல் இன்னொரு பாத்திரத்தை நம்மால் கூட இன்றளவும் கூட ஒரு புத்தகத்தில் கூட உருவாக்க முடியாது ஆனால் கண்ணகி நேரில் வாழ்ந்தவர் அதே போல மதுரை மன்னர் யானோ அரசர் யானே கல்வன் என்று தன் உயிரை மாய்த்து கொண்டானே தான் செய்தது தவறு என்றவுடன் தன் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அரசர் இன்று வாழ்கிறாரா நிச்சயம் அது கேள்விதான் இத்தகைய மிகச்சிறந்த சான்றோர்களை தான் தமிழ் இலக்கியங்களும் தமிழ் நூல்களும் தன்னுடைய புத்தகங்களில் எடுத்து எம்போம் எழுதிய கம்பராமாயணம் எடுத்துக் கொள்ளுங்களேன் தான் சீதையை தன்னுடைய நாட்டிற்கு கடத்தி சென்றான் கடத்தி சென்றாலும் கூட சீதை தன்னுடைய நாட்டிலே இருக்கின்ற பாதுகாப்பையும் வழங்கினார் சீதையினுடைய அனுமதியின்றி தான் சீதையை தொடுவது தவறு என்பதை பல முறை வெளிப்படுத்தியிருக்கிறார் இத்தகைய நிலையை வேறு ஒரு இலக்கியம் வேறு ஒரு புத்தகம் வெளிப்படுத்துமா நிச்சயம் வெளிப்படுத்த முடியாது ஏனென்றால் ஈரோயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் மிக அழகாக எடுத்து எம்புகிறார் அவர் சொல்லும் பொழுது அறநெறியை பின்பற்றி பற்றற்று வாழ்வின் உயரத்தை எட்டியவர்களை எடுத்து எம்புவதே சிறந்த நூல்கள் அப்படின்னு சொல்றார் வேறு வழியா போனா சிறந்த நூல்கள் யாரை சுட்டும் தெரியுமா தன்னுடைய வாழ்வில் மிக உயரத்தை எட்டிய தன்னுடைய நட்குணங்களால் மட்டுமே உயரத்தை எட்டியவரையே சுட்டிக்காட்டும் ஆகையினால் தேடி படிப்போம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் எண் இருபத்தி ஒன்று ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு